529 அவர்களிடம் நாங்கள் ஒன்பது அல்லது எட்டு அல்லது ஏழு பேர் இருந்தோம் நீங்கள் இறை தூதரிடம் சத்திய பிரமாணம் எடுத்துக்கொள்ள வேண்டாமா என்று நபி அணிஹி வசல்லம் அவர்கள் கேட்டார்கள் புதிதாக அதாவது சமீபத்தில் சத்திய பிரமாணம் செய்தவர்களாக நாங்கள் இருந்தோம் அவர்களே நாங்கள் உங்களிடம் சத்திய பிரமாணம் எடுத்துக்கொண்டோம் என்று கூறினோம் நீங்கள் சத்திய பிரமாணம் எடுத்துக் என்று மீண்டும் நபி சொல்லலாமோ அணி என்று அவர்கள் கேட்டார்கள் நாங்கள் எங்கள் கைகளை அழுக்கினோம் இறை அவர்களே உங்களிடம் முன்பே சத்திய பிரமாணம் எடுத்துக் விட்டோம் தற்போது உங்களிடம் எதை பிரமாணமாக எடுப்பது என்று கேட்டோம் நீங்கள் அல்லாஹுவை வணங்க வேண்டும் அவனுக்கு எதையும் நீங்கள் இணை வைக்கக்கூடாது ஐந்து நேரமும் தொழுது வர வேண்டும் அவனுக்கு கட்டுப்படுங்கள் என்று கூறிய நபிசல்லாக அலிஹ் வசல்லம் அவர்கள் மெதுவாக மக்களிடம் நீங்கள் எதையும் கேட்காதீர்கள் என்ற வகையில் பிரமாணம் எடுத்துக் என்று நபிசல்லாக அலிஹு வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நபி சலு அலி வசல்லம் அவர்களிடம் சத்திய பிரமாணம் எடுத்துக்கொண்ட சில தோடர்களை நான் பார்த்துள்ளேன் அவர்களில் ஒருவரின் சாட்டை கீழே விழுந்துவிடும் அதை தன்னிடம் எடுத்து தரும்படி கூட அவர் எவரிடமும் கேட்க மாட்டார் தானே எடுத்துக் கொள்வார் ஒன்று பூஜ்ஜியம் நான்கு